எண்ண ஓட்டங்களின் வண்ண தோறிகையாய் கவிதைகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கவிதை விட்டு மோதலில் வரும் ஊடல் அன்பில் வரும் கோபம் பாசத்தின் அஸ்திவாரம் விட்டு கொடுப்போம் சாதிப்போம் விட்டுக்கொடுப்போம் மோதலில் வரும் ஊடல் அன்பில் வரும் கோபம் பாசத்தின் அஸ்திவாரம் விட்டு கொடுப்போம் வாழ்வில் சாதிப்போம் விதி மலரும் எல்லா பூக்களும் புனிதமாவதில்லை நிர்ணயம் செய்வது எது விதி மலரும் எல்லா பூக்களும் புனிதமாவதில்லை நிர்ணயம் செய்வது எது விதி இன்னும் அழகான கவிதைகளை நம்ம கேட்டு ரசிக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்